நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம எனக்கு செய்ய போகிறது செய்ய தேவையான பொருட்கள் தர்பூசணி ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி ஆப்பிள் நட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா நம்ம ஆக்ரோச் என்ன நட்ஸ் இருக்கோ வீட்டில் எடுத்துக்கலாம் செய்முறை முதல்ல தர்பூசணியை பீஸாக எடுத்துக்கணும் அதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் தடுவணும் ஆரஞ்சு ஸ்லைசஸ் போட்டுக்கலாம் அப்புறம் ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம் அப்புறம் ஆப்பிள் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு லேயராக டெக்கரேட் பண்ணிவிட்டு அடிக்கிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸாக தயார் இது எல்லா வயதுன்னு பிடிக்கும் ஆரோக்கியமான டிஷ் நம்ம ஸ்டவ் பற்ற விற்காமையே அது தயாரிச்சிடலாம் குழந்தைங்களே கூட தயாரிச்சிடலாம் எந்த என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை பேஸ் வச்சுட்டு அது மேலே செட் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்